ஜய ஜனனி சுதா சமுந்திராந்தர் உத்தியன் மணி துவீப சம்ரூட வில்வ அடவி மத்திய கல்பத்ருமா கல்ப காதம்ப காந்தார வாசப்பிரியே கிருதிவாசப் பிரியே சர்வலோகப் பிரியே இங்கே அந்த ஒரு வரி அப்படின்னு எடுத்துட்டா ஒரு பாதம் அப்படின்னு எடுத்துட்டா அந்த ஒவ்வொரு பாதத்திலையும் அலிட்ரேஷன் திரும்ப திரும்ப சில சொற்கள் சுற்றி சுற்றி வரும் அந்த இடத்துல அந்த பாதம் முடியும் அதுக்கப்புறம் அடுத்த பாதம் தொடங்கும் வாசப்பிரியே கிருத்திவாசப்பிரியே சர்வலோகப் பிரியே பிரியே பிரியே பிரியேங்கிறது திரும்ப திரும்ப வரக்கூடிய பாதம் இது இது ரொம்ப அழகான ஒரு காட்சி ஒரு பெரிய சமுத்திரம் அந்த சமுத்திரத்தில் நடுவில் ஒரு தீவு அந்த தீவு கூட சாதாரண தீவு இல்லை நிறைய ரத்னங்கள் பதித்த தீவு மணி துவீபம் வித் ஜெம்ஸ் அப்படின்னு சொல்றோமே அந்த மாதிரி ஒரு பெரிய துவீபம் அந்த துவீபத்துக்கு சுத்தி இருக்கக்கூடிய கடல் என்னான்னு கேட்டால் சுதா சமுத்திரம் அமிர்த பெருங்கடல் அங்கே ஆச்சாரியர் பாடுவாரு சுதா சிந்தோர் மத்தியே சொன்ன கடல் சுதா சிந்தோர் மத்தியே சுர விடப்பி வாட்டி பரிப்ரதே அங்கே அவர் என்ன சொல்லுவார்னா பெரிய கடல் அமுதக்கடல் அந்த அமுதக்கடலுக்கு நடுவில் ஒரு தீவு அந்த தீவில் என்ன இருக்குன்னு கேட்டால் சுரவிடப்பி வாட்டி அங்கே சுரர்கள் தேவலோகம் இருக்கே தேவலோகத்தினுடைய மரங்கள் எல்லாம் அங்கே சுற்றி சூழ்ந்திருக்கக்கூடிய தீவு தேவலோகத்து மரங்கள்னு சொன்னால் தேவலோகத்துலனு ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய மரங்கள்னு கணக்கு உண்டு அந்த கணக்கில் கல்பக விருக்கம் பிரதான இடம் பெறும் அப்போ சுரவிடப்பி வாட்டின்னு சொன்னால் கல்பக தருக்கள் இருக்கக்கூடிய ஒரு தீவு இது ஆச்சாரியர் சொல்றது ஆதிசங்கரர் கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் இப்போ இங்கே காளிதாசர் கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷனை பார்த்தா சுதா சுதா சமுத்திரம் அந்த சமுத்திரத்திற்கு நடுவில் அதனுடைய அந்தரத்தில் உத்தியன் மணித்வீப சம்ரூட ஒரு மணித்வீபம் இருக்கு அந்த மணித்வீபத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் வில்வ அடவி வில்வமரங்கள் சூழ்ந்த ஒரு காடு அந்த வில்வமர காட்டுக்கு நடுவில் வில்வ அடபி மத்திய அதுக்கு நடுவில் ஒரு இன்னொரு காடு இருக்குது சின்னதாக ஒரு காடு பெருஷாக ஒரு காடு வில்வ அதுக்கு நடுவில் சின்னதாக ஒரு காடு என்ன காடுன்னு கேட்டால் காதம்ப காந்தார கதம்ப மரம்னு சொல்கிறோமே அந்த கதம்ப மரம் கதம்ப வன வாசினி கதம்ப வனம் காந்தாரம்னு சொன்ன வனம் கதம்ப காந்தார சின்னதாக இருக்கக்கூடியது ஒரு கதம்பவனம் வில்வவனத்துக்கு நடுவில் ஒரு கதம்பவனம் அந்த கதம்பவனத்தில் காதம்ப காந்தார வாசப்பிரியே கதம்பவனத்தில் வசிக்கக்கூடியவளே கதம்பவனத்தில் வசிப்பதற்கு ஆசை மிக்கவளே கதம்பவன வாசினிங்கிறது தான் அந்த கதம்பவனம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அது வில்வவனத்துக்கு நடுவில் இருக்குது அந்த வில்வவனம் ஒரு மணித்வீபத்தில் இருக்குது அந்த மணித்வீபம் ஒரு பெரிய அமுதக்கடலில் இருக்குது ஆனால் இப்போது அந்த கதம்ப வனத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி நாம சாதாரணமா ஏதோ கதம்ப மரம் அப்படின்னு நினைச்சு விட்டுடக்கூடாதா இல்லையா அதுக்காக அந்த கதம்பனத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்ற அடவி மத்திய கல்பத்ருமா கல்ப காந்தார கல்பத்ருமான கல்பகத்தரு கல்பகத்தருவின் தன்மை கொண்ட கதம்பவனம் இதை டேரெக்டாக கல்பகத்தருன்னு சொல்லாமல் கல்பகத்தருவின் தன்மையை கொண்ட கதம்பவனம்னர் ஆச்சாரியரே ஆதிசங்கர் ஆச்சாரியரே இன்னொரு இடத்துல அம்பாடை பார்த்துட்டே இருந்துட்டு ஒன்று சொல்லுவார் அவ எங்கே இருக்கான்னு கேட்கறச்சே சுதா சிந்தோர் மத்தியேன்னு சொல்லி அங்க சுரவிட்ட பி வாட்டி பரிவிரத்தே அதுக்கு நடுவில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் நீப்ப உபவன வதி நீப்ப உபவனம் உபவனம்னா சின்ன காடு வனம்னால் பெரிய காடு உபவனம்னா சின்ன காடு நீப்பை அப்படின்னா கதம்ப மரம் நீப்ப சின்ன கதம்ப காட்டில் சொல்லிட்டாரா இல்லையா பின்னால் ஒரு இடத்துல அம்பாள் அப்படி பார்த்துட்டே வருவர் அம்மா உன்னை என்னன்னு சொல்லலான்னு பார்க்குறேன் ஐம் ட்ரைங் டு டெல் சம்திங் ஐம் ட்ரைங் டு டிஸ்கிரைப் யூ வார்த்தையே கிடைக்கல வேற யாரோ சொன்னது நினவுக்கு வந்தது என்ன சொல்லியிருந்தார்கள் அம்பாள் எப்படி தெரியுமா அவ ஒரு கல்பக விரக்ஷம் அப்படின்னு சொல்லி இருந்தார்கள் கல்பக விருஷத்துக்கு என்ன குவாலிட்டி ஏன் கல்பக விரக்ஷம்னு சொன்னா அவ்வளோ பெருமை கல்பகன்னு சொன்னாலே அந்த பெருமை வந்து ஒட்டிக்கும் நீங்கள் பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு கற்பக விநாயகர்னு சொல்றோம் ஏன் கற்பக விநாயகர் போய் கேட்டா எதை கேட்குறோமோ கொடுத்துருவார் அப்போ அந்த கல்பக விருக்கத்துக்கு இருக்கிற தன்மை என்னான்னா அந்த மரத்தடியில் போய் நின்றுட்டு என்ன கேட்டாலும் அதை கொடுத்துரும் ஆனால் அது பூமியில் இல்லை எதை கேட்டாலும் அது கொடுப்போம் அது பாரடாக்சிக்கலி பூலோகத்தில் இல்லை இப்போ ஆச்சாரியர் அந்த பாரடாக்சை பிடிச்சுண்டார் உன்னை கல்பக விருஷம்னு சொல்லலாமான்னு பார்க்கறேன் சரியாக வரலம்மா பொருந்தலை ஏன் பொருந்தலை தெரியுமா ஏன் கல்பக விருஷம் தான் கேட்டதெல்லாம் கொடுக்குமே அம்பாலும் கேட்டதெல்லாம் கொடுப்பாளே அப்போ பொருந்தித்தானே வருதுண்ணா இல்லை ஏன் பொருந்தி வரல இந்த கல்பக விருக்ஷம் எங்கே இருக்குது தேவலோகத்தில் இருக்குது ஒன்றுமே தேவையில்லாத தேவலோகத்தில் போய் உக்காந்துட்டுருக்கிற அந்த கல்பக விருக்ஷம் எங்கே நாங்கள் தரித்திரர்களாக இருக்குமே, நாங்க கேட்ட உடனே எங்களுக்கு வாரி வாரி கொடுக்குறீயே நீ எங்க, can you be compared இல்லை Can that be compared with you? தரித்திரர்களுக்கு அள்ளி அள்ளி தரக்கூடிய உன்னுடைய தன்மை எங்கே ஒன்றுமே கொடுக்காம தேவலோகத்தில் இருக்கிற கல்பக விருக்கம் ஏதாவது கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா தேவர்கள்ட்ட என்ன இல்லை அப்போ கல்பக விருக்ஷங்கிறது ஏதோ ஒரு மித்து மாதிரி தெரிகிறதே தவிர அது எதுவும் கொடுத்ததாகவே தெரியல அந்த தேவலோகத்தில் போய் உக்காந்துட்டுருக்கு தேவையில்லாத இடத்துல போய் உட்காந்துன்னு இருக்கிற அந்த கல்பக விருக்கம்னு நான் ஒன்று சொல்ல மாட்டேன் இப்போ இங்கே என்ன சொல்லுகிறார் காளிதாசர்னா கல்பக வனம்னு சொல்லலை இந்த கல்பக விருஷத்தின் தன்மை கொண்டதாக இருக்கிற கதம்பவனம் கேட்டதையெல்லாம் தரக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிற கல்பத்ருமா கல்ப கதம்ப அப்படிப்பட்ட அந்த கதம்பவனத்தில் அமர்ந்து கொண்டிருப்பவள் இதில் என்ன இன்னொரு விசேஷம்னா அம்மா ஒன்றை சுற்றி இருக்கிற அந்த கதம்ப மரத்துக்கே கல்பக விருஷத்தின் தன்மை இருக்குன்னு சொன்னா அப்ப நடுவுல இருக்கிற உனக்கு அந்த தன்மை எவ்வளவு அதிகமா இருக்கும் இது அம்பாள் லேசா ஒருவேளை அவ மறந்துட்டாலும் அவளுக்கு நினைவுபடுத்துற தன்மை ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணுவா கிருஷ்ணன்கிட்ட போவா ஒருவேளை கிருஷ்ணன் எனக்கு அருள் பாலிப்பதற்கு மறந்துட்டா எப்படி எப்படி நினைவுபடுத்துறது ஒரு சின்ன யுக்தி கண்டுபிடிப்பா கிருஷ்ணா நீ யார் தெரியுமா நந்தகோபன் மகன் நந்தகோபன் யார் தெரியுமா இப்படி இல்லை சொல்லலை வேற விதமாக சொன்னா ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே நேர போய் கிருஷ்ணான்னு கூப்பிட வேண்டியதானே டக்குன்னு கூப்பிட்டா கிருஷ்ணர் என்ன சொல்லி இருப்பார் வந்த வேலையை சீக்கிரமா சொல்லு டக்குன்னு கேளு யாராவது ஒருத்தர் ஏதாவது கேட்கணும்னா ரொம்ப பீடிகை போடாம டக்குனு கேளுன்னு சொல்லுவோமா இல்லையா இங்க எவ்வளோ பெரிய பீடிகை பாருங்கள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அவ என்ன சொல்றா உங்க அப்பா கிட்ட நிறைய பசு எத்தனை பசு நிறைய எண்ணவே முடியல ஆற்றப்படைத்தான் அந்த பசுலாம் எப்படி தெரியுமா கொண்டு போய் பாத்திரத்தை அப்படி மடிக்கு கீழே வச்சாலே பொங்க பொங்க பாலை ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி அப்படி பால் கொட்டின உடனே பாத்திரத்துலேருந்து எதிர் தசையில் வர்றதுன்னா அப்போ எவ்வளோ வேகமாக அந்த பால் விழுந்திருக்கும் அந்த பாத்திரத்தில் அது ஒரு தடவை தானே கார்த்தால் அந்த மாடு அந்த மாதிரி பால் கறக்குமானா இல்லை எத்தனை தடவை கொண்டு போய் வச்சாலும் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்பாக மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் இத்தனை பசு உங்கள் அப்பாட்டை இருக்குது கணக்கே சொல்ல முடியல உங்கள் அப்பாட்ட இருக்கிற மாட்டுக்கே பாத்திரத்தை வச்ச உடனே பாலை பொழியனோங்கிற நினப்பு இருந்தா கிருஷ்ணா நாங்கள் வந்து கேட்குறோமே எங்களுக்கு அருளணுங்கிற நினப்பு உனக்கு வர அப்படின்னு லேச நினைவுபடுத்துற தன்மை அதே தன்மையை இங்கே கையாளிகிறார் காளிதாசர் அம்மா உன்னை சுத்தி இருக்கிற மரங்களுக்கே கல்பத்ருமாவாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொன்னா அதுக்கு மேலே சொல்ல வேண்டாம் அம்மாவே புரிஞ்சுப்பா அப்படிங்கிற மாதிரி கல்பத்ருமா கல்ப காதம்ப காந்தார வாசப்பிரியே கிருதிவாச பிரியே சர்வலோக பிரியே பெயர் கிருத்தின்னு சொன்னால் தோல் அர்த்தம் ஹைட் ஸ்கின் அண்ட் ஹைட் லெதர் ப்ராசஸ் பண்ணாததுக்கு கூட ஹைடுன்னு பேர் யானை தோலை போர்த்தவர் கஜசம்ஹார மூர்த்தியாக யானை தோலை போர்த்தவர் மான் தோலை ஏந்தியவர் அப்படி நல்லா இருக்கா இல்லையா அதனால் கிருதி தோலை தோலில் வாசம் செய்ய கூடியவர் கஜசம்ஹார மூர்த்தியாக யானை தோலில் வாசம் செய்யக்கூடியவர் கிருதிவாசப்பிரியே சிவனுடைய பிரியம் சிவனுடைய பிரியத்திற்கு ஆளானவள் சிவப்பிரியே சர்வலோகப் பிரியே இந்த உலகத்தையே தன்னுடைய பிரியத்தினால் காப்பாற்றக்கூடியவள் சர்வலோகமும் அவள் மீது பிரியம் செலுத்தும் அவள் சர்வலோகத்தின் மீதும் பிரியம் செலுத்துகிறாள் ஆதிசங்கர பகவத் பாதர் சொல்லக்கூடிய அந்த சிவாகாரே மஞ்சே சதாசிவ பரியங்க நிலையாம் பரமசிவ பரியங்க நிலையாம்னு சொல்வாரே கிட்டத்தட்ட அதே ஸ்லோகம் அப்படியே அதே வார்த்தைகளில் இங்கே காளிதாசர் சொல்லக்கூடியதாக வரக்கூடியது சாதர் ஆரப்த சங்கீத சம்பாவனா சம்பிரமா லோல நீப்பஸ்ரகா பத்த சூலி ஸ்நாத திருக்கே சாணுமத் புத்திரிகே சனாதத்ரிக்கே சானுமத் புத்திரிகே இதுவும் அந்த இடத்துல அந்த திரும்பி திரும்பி அந்த அலிட்ரேஷன் சங்கீத சம்பாவனா சம்பிரமா லோல நீப்பா பத்த சூலி சூலினா கூந்தல் நீப்பஸ்ரகா ஸ்ரகனா ஒரு மாலை அப்படின்னு வச்சுக்கலாம் நிழநீளமாக இருக்கக்கூடியது கட்டின மாலை அதுக்கு தான் ஸ்ரகா ஸ்ரெஜ அப்படின்னு சொன்னாலும் சரி ஸ்ரகன்னு சொன்னாலும் சரி ரெண்டும் மாலை தான் நீப்ப ஸ்ரகா நீப்ப கதம்பம் கதம்ப மாலைகள் இந்த கதம்ப மாலைகள் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அவளுடைய கேசத்தில் கதம்ப மாலைகள் சூடியிருக்கிறாள் நீப்ப ஸ்ரகா பத்த சூலி அப்போ அவளுடைய கூந்தல் நீளமாக தொங்குகிறது அந்த கூந்தல் அந்த கூந்தல் அசைகிறது அது அசையும் போது என்னதான் அந்த கதம்ப மாலைகள் அதில் சூடியிருந்தாலும் அந்த கூந்தல் அசையும் போது அந்த கதம்ப மாலைகளும் அசைகின்றன எப்படி அசைகின்றனன்னு கேட்டால் அவ ஏற்கனவே என்ன அவ சங்கீத ரசிக்கேதானே இப்போ பாட்டு கேட்கிறது இசை கேட்கிறது சங்கீத சம்பாவனா மறுபடியும் இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அவளே பாடினாள் அவளே இசை வித்தகி அதனால அவளே பாடினாள் பாடும்போது அப்படி தலையாட்டி பாடினாள்னு சொல்லலாம் இல்லைனா அவளுக்கு பக்கத்திலே நிற்கக்கூடிய அவளுடைய அடியார்கள் அவளுடைய நித்திய சூரிகள் பாடிக்கொண்டிருந்தார்கள் அப்படி பாடினதுக்கு அவள் அப்படி தலையாட்டி ரசித்தான்னு சொல்லலாம் அவள் சங்கீத ரசிகைங்கிறதுனால அவர்கள் பாடினதுக்கு அவள் தலையாட்டி ரசித்தா அப்படி தலைய ஆட்டின போது அந்த கூந்தல் இப்படி அப்படியே ஆடித்து அந்த கூந்தல் மிக அழகாக ஆடியது அந்த அழகை கொண்டவளே நீண்ட கூந்தல் கதம்ப மாலைகளால் கட்டப்பட்ட நீண்ட கூந்தல் அது நீண்ட கூந்தல்ங்கிறதுக்கு ஒரு சின்ன இண்டிகேஷன் இருக்கு சனாதத் திரிக்கே சனாதங்கிறது இந்த இடத்துல அப்படி தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் சனாதங்கிறது ஒரு இடத்துல நாத தலைமைத்தன்மை கொண்டான்னு வரும் இந்த இடத்துல அப்படி இருக்கக்கூடிய தன்மை ஷி இஸ் வாட் இட்டுஸ் அப்படிங்கிற ஒரு தன்மை திரிக்கே த்ரிக்கம் அப்படிங்கிறது என்னான்னு கேட்டால் முதுகுத்தண்டினுடைய கீழ் பாகம் அதுக்குத்தான் த்ரிகம்னு பேர் இங்கே எப்படி நம்ம இப்போ பயன்பாட்டில் கொண்டு வந்திருக்கோம்னு கேட்டால் சேக்கரம்னு ஒரு போன் இருக்குது முதுகுத்தண்டினுடைய கீழ் பாகத்தில் இருக்கக்கூடியது ஒரு ட்ரையாங்குலர் பீஸ் ஆஃப் போன் அந்த எலும்புக்கு சேக்கரம்னு பேர் அதுக்கு தமிழில் என்ன பெயர் மொழிபெயர்ப்பு செய்தார்கள்னு கேட்டால் திரிகம் திரிகம்ங்கிறத திரிகம் அப்படின்னு மொழிபெயர்ப்பு செய்தார்கள் சரி இதுக்கு ஏன் சேக்கரம்னு ஆங்கிலத்தில் பெயர் வந்தது சயின்டிஃபிக் லாங்குவேஜில் ஏன் பெயர் வந்ததுன்னு தேடி பார்த்தா லத்தீன்லேயும் கிரேக்கத்திலேருந்தும் வந்த பெயர் ஆங்கிலத்தில் சேக்ரெட்னு சொல்கிறமா இல்லையா அதுக்கான ரூட் அது வேர் சொல் சேக்கரம் புனிதமானது புனித எலும்பு ஆசேக்ரம் அப்படிங்கிறது தான் லத்தீனில் அதற்கான பெயர் ஏன் அதற்கு புனித எலும்புன்னு அவர்கள் பெயர் சொன்னார்கள் அப்படின்னு காரணம் தேடினா அங்கேதான் இந்த ஜீவனுடைய ஆன்மா இருக்கிறதுன்னு அவர்கள் நம்பினார்கள் ஆன்மா தங்கி இருக்கிற இடம் புனிதமான ஆன்மா தங்கி இருக்கிற இடம் ஆகவே எலும்புகளிலேயே இதுதான் புனிதமானதுன்னு அதற்கு சேக்கரம்னு பெயர் வைத்தார்கள் அதற்கு திரிக்கம்னு பெயரு அந்த ஸ்பைனுடைய கீழ்பாகத்திற்கு திரிக்கம் சனாதத்ரிப்பிரகா பத்த சூலி சனாதத்ரிக்கே உன்னுடைய அந்த கூந்தல் எதுவரைக்கும் போயிருக்குன்னு சொன்னா அந்த திரிக்கங்கிற பகுதி வரைக்கும் சொன்னா அவளுடைய நீளமான அந்த கேசம் அந்த கேசம் அப்படி அசைகிறது அப்படி அசைய அசையக்கூடிய அழகான கேசத்தை கொண்டவள் சானுமத் புத்திரிக்கே சானுன சிகரம் சானுமான் அல்லது சானுமத் சொன்ன மலை மலையரசனுடைய மகள் ஹிமவானுடைய புத்திரியே மிக நீண்ட கேசத்தை கொண்டவளே அழகான அந்த கேசம் அவளுடைய கேசம் மிக அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வர்ணித்து அதிலேருந்து அடுத்ததாக ஷேகரி பூத்த சீதாம்சு ரேகா மயூகாவளி பத்தித நீல அழகஸ்ரேணி ஸ்ரிங்காரிதே லோக சம்பாவிதே இதுவும் அந்த பாதம் ஸ்ருங்காரிதே லோக சம்பாவிதே அப்படின்னு அந்த அலிட்ரேஷனில் முடியக்கூடிய பாதம் ஷேகரி பூத்த அவளுடைய தலையில் இருக்கக்கூடியது சிரசில் இருக்கக்கூடியது சேகரத்தில் இருக்கக்கூடியது என்ன இருக்குதுன்னு கேட்டால் சீதாம்ஷு சீதாம்ஷுங்கிறது நிலவுக்காத பெயர் மிக குளிர்ச்சியாக இருக்கிற நிலவு அவளுடைய தலையில் சிரசில் இருக்கிறது அந்த நிலவிலிருந்து வரக்கூடிய ரேகைகள் அதிலிருந்து வரக்கூடிய அதனுடைய அந்த கதிர்கள் அந்த கதிர்கள் எப்படி வருகின்றனா மயூகாவளி அதை அப்படியே நிழநிலமாக நிழநளமாக நிழநளமாக வருது பழ பலான்னு வரக்கூடிய அந்த கதிர்கள் இப்படி கற்பனை பண்ணி பார்ப்போம் அம்பாள் இங்கே உட்காந்துட்டுருக்கா அவள் தலையில் அந்த பிறை நிலவு இருக்குது அஷ்டமி சந்திரன் அந்த அஷ்டமி சந்திரன்லேருந்து அப்படி கதிர்கள் விழுகின்றன அந்த கதிர்கள் அப்படி கீழே விழும்போது அவ தலையிலேருந்து கீழே விழச்சே அவளுடைய நெத்தியில இருக்கக்கூடிய அந்த முன்னுச்சியில இருக்கக்கூடிய சுருண்ட கூந்தல் அங்கங்க அங்கங்க சின்ன சின்னதாக சுருண்டு இருக்கிற கூந்தல் அதுக்குத்தான் அழகம்னு பேர் அழகம் அப்படின்னா அப்படி சுருண்டு இருக்கக்கூடிய முன்னுச்சி கூந்தல் அந்த முன்னுச்சி கூந்தலில் அந்த கதிர்கள் விழுகின்றன அப்படி விழுந்த உடனே அந்த கருங்கூந்தல் அந்த சுருள் பல பலான்னு இருக்கு நீல அழக ஸ்ரேணி அப்படி பளபலானு தெரியக்கூடிய அந்த முன்னுச்சி கருங்கூந்தல் சுழல்களின் அழகு பொருந்தியவளே நீள அழக ஸ்ரேணி ஸ்ரிங்காரித்தே அதனுடைய அழகு கொண்டவளே அது ஸ்னிக்ன நல்ல கருங்கூந்தல்னு எப்படி தெரிகிறதுனா நல்ல பளபளான்னு தெரிகிறது அந்த நிலவு ஒளி பட்ட உடனே அதில் ஒரு பளபளப்பு தெரிகிறது அப்போ நல்ல மழுமழுன்னு இருக்கக்கூடிய தன்மை ஸ்னிக்ன நீல அழக ஸ்ரேணி ஸ்விங்காரித்தே லோக சம்பாவித்தே இந்த உலகமெல்லாம் உன்னை போற்றுகிறது உலகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மாணிக்கமாக இருப்பவள் உலகமெல்லாம் உன்னை போற்றுகிறதுன்னு சொல்லி அதற்கு அவளுடைய அழகு காரணமாக இருக்கிறது அவளுடைய இந்த அழகு உலகத்தை போற்ற வைக்கிறது அப்படின்னு சொல்ற அம்பாள் இப்படி தலைய அசச்சா அதனால் அவளுடைய கூந்தல் இப்படியும் அப்படியுமாக ஆடியது அப்படிங்கிறது ஒரு அழகான வடிவ விவரி நான் முதலே சொன்னேன் எங்கெல்லாம் காளிதாசர் சில விவரிப்புகளை கொடுக்கிறாரோ அந்த விவரிப்புகளை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்டடா ஆதிசங்கரர்கிட்டையும் பார்க்கலாம் இதே மாதிரியான ஒரு காட்சியை ஆச்சாரியரும் பாடு அங்கே என்ன பண்றா அம்பாள் அப்படி தலையாட்டுறா அவ தலையாற்றச்சே அவளுடைய கூந்தல் மாத்திரம் அசையலை அவ தலையாற்றச்சே காதில் போட்டுருக்கிற அந்த அவ என்ன குண்டலம் போட்டுருக்காளோ அந்த குண்டலமும் ஜேத்து அசையறது அது அசைஞ்ச உடனே அந்த குண்டலத்தில் சத்தம் வருது அந்த சத்தம் எப்படி இருக்காம் எதுக்காக இவ தலையாற்றாலோ அதுக்கு பிரதிவச்சனம் சொல்லுவது போல இருக்கு சரஸ்வத்தியா சூக்தர் அமிர்த லஹரி கௌசலஹரி இங்கேயும் அதே அந்த அந்த அலிட்ரேஷனை பார்க்கலாம் அமத லஹரி கௌசல ஹரி பிரிக்கும் போது கௌசல ஹரினு பிரிக்கணும் ஆனா எழுத அமிர்த லஹரி கௌசரி அப்படின்னு வரும் சரஸ்வதி வந்து நின்று பேசற சரஸ்வதியா சூத்தர் அமிர்த லஹரி கௌசல ஹரி அப்படி சரஸ்வதி வந்து நின்று அங்க பாடுற சரஸ்வதி வெறும்னு பேசுவாளா அவ பேசினா கூட அது பாடுற மாதிரி தானே இருக்கும் அவ வந்து நின்று அப்படி பாடுறா அப்படி பாடுறச்சே அதுல இருந்து அமிர்தம் மாதிரி அலையலையாக அமிர்தம் அந்த சரஸ்வதியின் வாக்குல இருந்து அப்படி பொங்கி வருகிறது குதூகலத்தை எல்லாம் ஈர்த்து கொண்ட அந்த அழகு அப்படி பொங்கி பிரவாகமா வருது அந்த பிரவாகத்தை அம்பாளுடைய காதுகள் குடிக்கின்றன அப்படி குடிக்கின்ற காதுகள் காதுல தானே அந்த வார்த்தை அது காதுல போய் அப்படி விழுந்த உடனே பிபந்தியா எது பிபந்தியா எது அதை குடிக்கிறதுன்னு சொன்னால் உன்னுடைய சுழுக்காப்யாம் உன்னுடைய காதுங்கிற அந்த ஃபனல் இருக்கு சுழுக்கம்னா ஃபனல் இப்படி ஒரு காது இப்படி ஒரு ஃபனல் இருக்குது இப்படி ஒரு ஃபனல் இருக்கா இல்லையா ஆச்சாரியர் சொன்னார் இந்த ரெண்டு ஃபனலும் என்ன பண்ணிவிட்டு அந்த சரஸ்வதியினுடைய அந்த உரையை அவளுடைய இசையை குடிக்கின்றன அப்படி குடிக்கிற சமயத்தில் ரொம்ப அழகாக ரொம்ப நன்றாக இருக்கேன்னு நீ இப்படி தலைய தலையை ஆற்றையா சமத்கார ஸ்லாகா சலித சிரசா ரொம்ப ஸ்லாகிச்சு ஆஹா ரொம்ப நன்றாக இருக்கே ரொம்ப தேநாட்டம் இனிக்கிறதேன்னு அப்படி ஸ்லாகிச்சு நீ தலைய தலைய ஆட்டும்போது உன் காதில் போட்டுருக்கிற குண்டலங்கள்னால் சப்தம் பண்ணுறது எப்படி இருக்குன்னா ஜனத்காரை அது ஜனஜனா கணகனான்னு சத்தம் பண்ணுறது எப்படி இருக்குன்னு கேட்டால் அவ பாடுறதுக்கு பிரதிவச்சனம் சொல்லுவது மாதிரி இருக்கிறது அம்பாளுடைய அந்த தலை ஆடுவது அவ்வளவு அழகாக இருக்கிறது அந்த அழகை கொண்டவளே அந்த அழகின் வழியாக இந்த உலகத்தை ரட்சிப்பவளே அதே மாதிரி தான் அந்த சந்திரனிலிருந்து வரக்கூடிய ஒளி கதிர் அது மயூகாவளி மயூகான்னு சொன்னால் ஒரு வெளிச்ச கதிர்ன்னு எடுத்துக்கலாம் ரேகானுஷனர் அதிலிருந்து வரக்கூடிய ரேகை அது அப்படி வெளிச்ச கதிராக பாய்கிறது அது ஒன்னு ஒரு கதிரில்லை மயூக ஆவளி நிறைய கதிர்கள் வந்து அப்படி விழறதுனால அவளுடைய நெற்றியில் அந்த கதிர்கள் சந்திரனுடைய அந்த கதிர்கள் குளுமையாக வந்து விழும்போது அவளுடைய அந்த அழகம் மிக அழகை தருகிறது அந்த அழகை பெற்றவளே ஸ்விங்காரித்தே லோக சம்பாதித்தே இதுக்கு அடுத்ததா அவளுடைய புருவத்தை பார்க்கிறார் காம லீலா தனு சந்நிபுலா புஷ்ப சந்தோக சந்தேகோரோச்சனா பங்கீலாமே அபிராமே சுராமே ரமே காம லீலா தனு சந்நிபுலா சொன்ன புருவம் புருலதா புருவக்கொடி இந்த புருவக்கொடி எப்படி இருக்குதுன்னு கேட்டால் யாருடைய தனுசு மாதிரி இருக்குது தனு சன்னிபுரதா யாருடைய தனுசு காமலீலா காமதேவனருக்கானே அவன் விளையாட்டாக வைத்துக்கொண்டு விளையாடக்கூடிய அவனுடைய தனுசு இது காமதேவனுடைய தனுசு மாதிரி இருக்குது உன்னுடைய புருவங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டால் மன்மதன் வந்து தன்னுடைய தனுசை பிடிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இதை எக்ஸாக்ட்லி த சேம் டிஸ்கிரிப்ஷன் அங்கே ஆச்சாரியர் கொடுப்பார் தனுர் மன்யே சவ்ய இதர கர கிரகிதம் ரதிபதே அம்மா உன்னுடைய புருவத்தை பார்க்குறேன் அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா தன்னுடைய கரத்தில் சவ்ய இதர கர தன்னுடைய இடதுகரத்தில் கிரகீதம் ரதிபதே ரதிபதியாக இருப்பவன் தன்னுடைய இடதுகரத்தில் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய தனுர் அந்த தனுசு என்று கருதுகிறேன் இங்கே கொஞ்சம் காளிதாசர் சந்தேகமாக இருக்குன்னர் அவர் சந்தேகமே இல்லை அது அந்த தனுசுதான் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தினார் காமலீலா தனு சன்னிப நாமதேவன் தன்னுடைய கையில் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு மாதிரி இருக்கிற உன்னுடைய புருவக்கொடிகள் சரி தனுசுலேருந்து என்ன வரும் தனுசுலேருந்து அம்புதானே பாயும் அந்த அம்பு எங்கே இப்போ அம்பாளுடைய புருவக்கொடிகள் தனுசுன்னு சொல்லிட்டு அந்த அம்பு எங்கிற கேள்வி வருமா இல்லையா அடுத்த வார்த்தை அதுதான் புஷ்ப சந்தோக சந்தேக கிறில்லோச்சனே சந்தோகன்னு சொன்னா பொழிதல்னு அர்த்தம் அந்த புருவ கொடிகள் புருவ கொடி இல்லை இப்போ அது வில் அந்த வில்லிலேருந்து பொழியக்கூடிய சரமாரியாகனு சொல்றமா இல்லையா சரம்னாலே அது மாறியாக மழையாக பொழிய வேண்டும் இப்போ அங்க வில்லு இருக்கு அந்த வில்லிலேருந்து புறப்படுகிற சரங்கள் மாழி மாறியாக பொழியப்படுகிற அந்த சரங்கள் சந்தோக எனக்கு சந்தேகமா இருக்கு எது சந்தேகமா இருக்கு அந்த மாறி என்று நான் சந்தேகப்படுகிறேன் இந்த சந்தேகங்கிறது பின்னால வந்து சேரணும் எது அந்த மாறி அம்மா உன்னுடைய பார்வை இருக்கே அந்த பார்வை மன்மதனுடைய வில்லிலே இருந்து பொழியப்படுகிற அம்புகள் என்று நான் சந்தேகப்படுகிறேன் புஷ்ப சந்தோக சந்தேக அம்பாளுடைய பார்வை அவ்வளவு மென்மையா இருக்கான் மலர் மாதிரி மென்மையாக இருக்குது அதனால் அதை புஷ்ப சந்தோக சந்தேக கிருல்லோச்சனே உன்னுடைய அந்த பார்வை எதையோ கொடுக்கின்றன எதை கொடுக்கின்றன கிரு அப்படின்னாலே கொடுத்தல் தானே கிருத்தியம் செய்தல் அல்லது கொடுத்தல் எதை கொடுக்கின்றன எனக்கு சந்தேகத்தை கொடுக்கின்றன இது ஒருவேளை மன்மதனுடைய அம்புகளோ என்கிற சந்தேகத்தை எனக்கு தருகின்றன அம்பாளுடைய பார்வை அழகான பார்வை அது மன்மதனுடைய அம்புகளின் மென்மையை போல இருக்கக்கூடிய பார்வை அப்படிப்பட்ட பார்வையை கொண்டவளே வாக்சுதா சேச்சனை சேச்சனம்னு சொன்னால் மறுபடியும் இதுவும் பொழிதல் தான் ஆனால் இந்த பொழிதல்ங்கிறது மேலேருந்து கொட்டுறதுங்கிறத விட ஒரு சின்ன ஹைட்லேருந்து கொட்டுறது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் சேச்சன கட்டம்னு ஒன்று இருக்கு சேச்சன கட்டம் அப்படின்னு எதை சொல்லுவார்கள்னா நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ மாடர்னாக இருந்திருக்கிறார்கள்னு பாருங்கள் இன்றைக்கெல்லாம் அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றுவதற்காக ஒரு வாட்டரிங் பாட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாருங்களா இல்லையா அதுக்கு தான் சேச்சனை கட்டம்னு பேர் அப்போ அந்த தண்ணீர் விடுவதற்கு ரொம்ப ஹைட்லேந்து இல்லை ரொம்ப ஹைட்லேந்து கொட்டாமல் ஒரு APPROPRIATE HEIGHT ஹைட்லேந்து அப்படி கொஞ்சம் பரவினா மாதிரி அந்த தண்ணீர் விடுவதற்கு ஒரே இடத்துல விடாமல் கொஞ்சம் அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணின்னு சொல்கிறமே அந்த மாதிரி விடுவதற்குத்தான் சேச்சனம்னு பேரு வாக்சுதா சேச்சனே உன்னுடைய அழகான வாக்கு அமுதம் போன்ற வாக்கினை பொழிபவளே உன்னுடைய கண்ணாலும் நீ அருளை தருகிறாய் அருளை பொழிகிறாய் அதே மாதிரி உன்னுடைய வாக்கினாலும் அருளை பொழிகிறாய் வாக் சுதா சாரு கோரோச்சனா பங்க கேலி லலாமே அவளுடைய நெற்றி அவ புருவத்தை பார்த்தாச்சுன்னா புருவத்திலே இந்த அடுத்தது கண்ணு இந்த கண்ணுக்கு மேல அப்படியே அவளுடைய நெற்றி அந்த நெற்றியில அவ என்ன பண்ணிட்டு இருக்கா ஒரு திலகம் விட்டு இருக்கா லலாமங்கிறது திலகம் இல்லைன்னா அழகு அழகுங்கிறது அதுக்கு நேரடி அர்த்தம் ஆனால் அந்த திலகம்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் ஏதாவது ஒன்று ரொம்ப அழகாக இருக்குதுன்னு வச்சுப்போம் த பெஸ்ட் நாட் ஓன்லி அழகு எல்லாத்துலேயுமே இப்போ ஒருத்தர் வந்து த பெஸ்ட் அந்த கிளாஸில் ஒரு ஸ்டூடண்ட் இருக்கார் ஒரு நாற்பது பேர் இருக்கிற கிளாஸ் அந்த கிளாஸில் ஒரு ஸ்டூடண்ட் இருக்கார் ஹீ இஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவோம் அந்த வகுப்புக்கே திலகம் போன்று அப்படின்னு தானே சொல்லுவோம் திலகம்னு சொன்னால் த பெஸ்ட் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கா இல்லையா அந்த மாதிரி இந்த லலாமாங்கிறது த பெஸ்ட் இந்த இடத்துல அது திலகம் அப்படிங்கிற பொருளில் வருகிறது கோரோஜனையில் அவள் திலகம் வைத்திருக்கிறாள் கஸ்தூரி திலகம் விட்டிருக்கிறாள் அந்த கஸ்தூரி திலகம் அவளுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய அழகான கஸ்தூரி திலகம் சாரு கோரோஜனா அந்த கோரோஜனையும் அழகாக இருக்கு அதை நீ திலகமும் மிக அழகாக இருக்கிறது அந்த திலகத்தின் வழியாகவும் எங்களுக்கு அழகை பொழியக்கூடியவளே அபிராமே மனத்திற்கு ரம்யமானவள் சுராமே எப்போதும் இனிமையை தரக்கூடியவள் ரமே நீதான் அம்மா ரமாதேவி நீதான் லக்ஷ்மி ரமானா இந்த இடத்துல மகாலக்ஷ்மி மனதிற்கு ரம்யத்தை தரக்கூடியவள் அபிராமி இருப்பவள் ஐஸ்வர்யத்திற்கு சொந்தக்காரி சுராமா அவள் ஐஸ்வர்யத்திற்கு சொந்தக்காரியாக இருப்பவள் ரமே அவள் மகாலட்சுமியாக இருப்பவள் நீதான் எல்லாமாக இருக்கிறாய் நீ எங்களுக்கு உன்னுடைய பார்வையின் வழியாகவும் உன்னுடைய வாக்கின் வழியாகவும் உன்னுடைய திலகத்தின் வழியாகவும் எங்களுக்கு நீ அருளை பொழுகிறாய் அம்பாளுடைய திலகத்தையும் அம்பாளுடைய அந்த நெற்றியையும் வணங்குவது மிகப்பெரிய அடியார்கள் செய்யக்கூடியது கொஞ்சம் இதை அப்படியே லேசா எக்ஸ்ட்ரபுலேட் பண்ணி பார்த்தா உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம்னு அம்பாளுடைய அந்த திலகத்தை தான் தொடங்கி பாடினார் அபிராமிப்பட்ட அதே திலகத்தை ஆச்சாரியரும் பாடினார் நவீன அர்க்க கிரணம் அப்படின்னு சொல்லி அந்த நவீன அர்க்கன் அர்க்கன்ன சூரியன் நவீன அர்க்கன்னா உதிக்கின்ற செங்கது எக்ஸாக்டா வரும் அந்த டிரான்ஸ்லேஷன் புதியதாக உதிக்கக்கூடிய பாலசூரியன் அந்த பாலசூரியனின் செங்கதிரை உன்னுடைய உச்சி திலகமாக அணிந்தவளே இங்கேயோ அதே மாதிரி கோரோஜனையில் திலகம் தீட்டியவளே உன்னுடைய திலகம் எங்களுக்கு மங்களத்தை தரட்டும் புரோலசத் மௌத்திக்ரேனிகா சந்திரிகா மண்டலோத்பாசி லாவண்ய கண்டஸ்தல நியஸ்த கஸ்தூரிக்கா பத்ரேகா சமுதூத சௌரபிய சம்பிராந்த ப்ரிங்காங்கீதாந்திர மந்திர தந்திரீஸ்வரே சுஸ்வரே பாஸ்வரே பெரிய பாவம் சந்திரிகா மண்டலோத்பாசி அம்பாள் ஏதோ ஒரு ஆபரணம் போட்டுருக்கா அந்த ஆபரணம் எப்படி இருக்குன்னு கேட்டா அப்படியே சந்திரனுடைய குழுமையும் சந்திரனுடைய பெண்மையும் சேர்ந்ததாக இருக்கு அவ எங்க போட்டுன் இருக்கான்னு கேட்டா தன்னுடைய காதுகளில் புரோலசர் வாலிக்கா காதுல போட்டுன்ட்ருக்கா அது பளபளக்கிறது லசத்துங்கிறது லஷ்டர் பளபளப்பு அது எவ்வளவு பளபளக்கிறது என்ன போட்டுன்னு இருக்கா முத்து போட்டு இருக்கா அவளுடைய காதணிகள்ல வரிசையா முத்துமுத்தா இருக்கு மௌத்திக முத்து போட்டுன்ட்ருக்கா முத்து ஸ்ரேனிகா நிறைய இருக்கு வரிசையா இருக்கு முத்து அப்போ அவளுடைய அந்த தோடுகள்ல தாடங்கத்துல இருக்கக்கூடிய முத்துக்கள் அந்த முத்துக்களின் பளபளப்பு எப்படி இருக்குன்னா அவளுடைய கன்னத்துல வந்து டால் அடிக்கிறது காதில் போட்டுருக்கிற முத்து கன்னத்தில் டால் அடிக்கிறது லாவண்ய அவ அந்த முத்து எங்க அந்த ஸ்ரேணிக்கா மொத்திக ஸ்ரேணிக்கா லாவண்ய கண்டஸ்தல நியஸ்த கண்டஸ்தலம்ங்கிறது சைட் ஆஃப் த ஃபேஸ் இந்த சைட் ஆஃப் த ஃபேஸ் இந்த இந்த பகுதி மொத்தத்துக்கும் சேர்த்து கண்டானு தான் போயிருக்கும் இந்த கண்டஸ்தல நியஸ்த இதுல வந்து தங்கக்கூடிய இங்கிருந்து இந்த காதிலேந்து வரக்கூடிய அந்த ஒளி வந்து இந்த இடத்துல தங்குகிறது அப்படி தங்கிறது மாத்திரம் இல்லை இது தங்கிறதுனால இதே சமயத்துல இன்னொன்னு நடந்துட்டு இருக்கு அம்பாளுக்கு அம்பாளுடைய நித்திய அவளுடைய சேடி பெண்கள்னா அலங்காரம் பண்ணியிருக்கணும் அம்பாள் அலங்காரம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவளுடைய அழகு அலங்காரத்திற்கு அப்பாற்பட்டது ஆனால் அம்பாள் அலங்காரம் பண்ணிட்டுருக்கா ஏன் அலங்காரம் பண்ணிட்டுருக்கான்னு ரெண்டு காரணம் ஒன்று சுத்தி இருக்கிற சேடி பெண்கள்னா ஆமாம் ஆமா அம்மா ஆமா நான் அலங்காரம் பண்ணுறேனே அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டுமேனு அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணிக்கிறார்களாம் இன்னொரு காரணம் என்னன்னா இப்போ அம்பாள் தலையில பூ வச்சுட்டுருக்கான்னு பார்த்தோம் இல்லையா இந்த நீப்ப ஷரங்கள் நீப்ப ஸ்ரகாபத்தூலின்னு பார்த்தோமே ஏன் அம்பாள் கூந்தலில் மலர் சூடியிருக்கிறாள் ஒன்று மங்களத்துக்காகனு சொல்லுவோம் ஆனால் அவளே மங்களதாயினி தானே அவளுக்கு என்ன தனியாக மற்றவர்கள் இல்லை வெளியிலிருந்து ஒரு பொருள் மங்களத்தை சேர்ப்பது அதுக்கு ஆதிசங்கர்தான் ஒரு காரணம் சொல்வார் பூவல்ல என்ன பண்ணித்து பார்த்துது குடுகுடுன்னு போய் அம்பாளோட தலையில் ஏறிடுத்து ஏன் ஏறி எடுத்துன்னா எங்கள் வாசனை எல்லாம் அம்பாளுடைய கூந்தலில் இருக்கிற வாசனை எங்களுக்கு கொஞ்சமானு ஒட்டிக்காதான்னு இதெல்லாம் போய் அங்கே வாசம் செய்கிறது அப்போ அம்பாள் அலங்காரம் செஞ்சுட்டுருக்கான்னு சொன்னால் அவளுக்காக இல்லை அந்த அலங்காரம் செய்யப்படுகிற பொருட்கள் அம்பாள் மேலே பட்டாலாவது நாங்கள் கொஞ்சம் யோகியதை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகாதாங்கிற ஆசையில் இப்போ என்ன அம்பாளுடைய கன்னத்தில் கஸ்தூரியை வைத்து சித்திரம் தீட்டி இருக்கிறார்கள் பெண்களுடைய கன்னங்களிலேயும் கழுத்து பகுதியிலேயும் கைகளிலேயும் கஸ்தூரியை வைத்தும் வாசனாதி திரவியங்களை வைத்தும் சித்திரம் தீட்டுவதுங்கிற ஒரு வழக்கம் உண்டு இப்போ அம்பாளுக்கு சேடி பெண்கள்னால் அந்த கஸ்தூரியை வைத்து அந்த கஸ்தூரியில் கலர் கஸ்தூரிங்கிறத கொஞ்சம் டார்க் கலர் கொடுக்கும் அதனால அதை வைத்து கொண்டு அதை வைத்து சித்திரம் தீட்டுவது எப்படி மருதாணி இட்டுண்டா அந்த கொஞ்சம் சிவப்பு கிடைக்குமோ அந்த கலர் கிடைக்குமோ அந்த மாதிரி அந்த கஸ்தூரியை வச்சு அவளுடைய கன்னத்தில் சின்ன சின்ன சித்திரம் திருட்டி இருக்கிறார்கள் இப்போது காதுலேருந்து முத்து அந்த முத்தினுடைய ஒளி வந்து கன்னத்தில் விளருது இந்த கன்னத்தில் ஏற்கனவே கஸ்தூரியினால சித்திரம் இருக்கு இதை கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தா அழகான மலர்கள் மாதிரி காட்சி தருகின்றன அந்த அங்கேருந்து ஒரு என்ன பார்த்துருது அங்கேருந்து ஒரு வண்டு பார்த்துருது பார்த்த வண்டு தன்னுடைய இனத்தெல்லாம் கூப்பிட்டு எவ்வளவு அழகான மலர் நிறைய இருக்கும் போல இருக்கு அந்த மலர்ல வா வா வா அங்க போகலான்னு சொல்லி பெரிய வண்டு கூட்டம் அந்த கன்னத்துல இருக்கக்கூடிய கஸ்தூரி அந்த கஸ்தூரியில இருந்து வரக்கூடிய வாசனை பக்கத்துல வந்தோடன என்னாச்சு அந்த கஸ்தூரியின் வாசனை வேற அந்த வண்டுகளை ஈர்த்தது அந்த வாசனைய பார்த்த உடனே சுத்தி சுத்தி வரக்கூடிய வண்டுகள் அந்த வண்டுகளின் ஒரு கீதம் இருக்குமா இல்லையா இசை அந்த வண்டு அப்படியே ரீங்காரமிடக்கூடிய இசை சம்பிராந்த பிரிங்காங்கனா கீத சுற்றி சுற்றி வரக்கூடிய அப்படியே மயங்கி எதில் மயங்கி கஸ்தூரிக்கா பத்திரேகா சமுத்பூத்த சௌரபிய சம்பிராந்த சௌரபியம்னா வாசனை அந்த கஸ்தூரியினால் எழுதப்பட்ட சித்திரம் இருக்கே கஸ்தூரிக்கா பத்திர ரேகா அதுல இருந்து சமுத்பூத்த அந்த சௌரபியத்தை பார்த்து அதுல மயங்கி போய் அதுல அப்படியே பிராந்தி அடைந்து சம்பிராந்த பிரிங்காங்கனா கீத சுத்தி சுத்தி வரக்கூடிய பிரிங்கங்கள் வண்டுகள் அந்த வண்டுகளின் பிரீங்கார கீதம் அந்த ரீங்கார கீதத்தோடு சேர்த்து அதை என்ன பண்ணிட்ட அம்பாள்னா அந்த ரீங்காரத்தை தனக்கான ஸ்ருதியாக வைத்து கொண்டாள் அவளுக்கு வேற ஸ்ருதி பொட்டியோ தம்பூராவோ இல்லை இந்த பிரிங்கங்களின் இசைய அவள் தனக்கான ஸ்ருதியாக வைத்து கொண்டு அந்த ஸ்ருதிக்கு ஏத்த தன்னுடைய வீணையை அவள் இசைக்கிறாள் எப்படி வீணை இசைக்கிறாள்னா தந்திரீஸ்வரே தந்தி இருக்கூடியது அந்த தந்தி இருக்கக்கூடிய கருவியை தந்திரீஸ்வரே அதை வைத்துக்கொண்டு அவள் இசைக்கிறாள் எப்படி ரொம்ப லோ டோனில் ஏன்னா அந்த ரீங்காரம் எந்த ஸ்மிருதியில் இருக்கோ அதே மாதிரி மிக மென்மையாக இசைக்கிறாள் சாந்திரீபவன் மந்திர தந்திரீஸ்வரே அந்த வீணையை அவள் இசைக்கிறாள் நீ வீணை இசைக்கிறாய் இந்த வண்டுகளின் ரீங்காரத்திற்கு ஒத்ததாக வீணை இசைக்கக்கூடியவளே சுஸ்வரே நல்ல அழகான மொழியை பேசக்கூடியவளே சுஸ்வரமாக உரையாற்றக்கூடியவளே பாஸ்வரே பாஸ்வரே ஜகஜ்வாலியமாக ஒளிரக்கூடியவளே இப்போ அம்பாளுடைய பக்கத்தில் அந்த வண்டுகள்லாம் எப்படி ரீங்காரம் செய்கின்றன அந்த வண்டுகள் ரீங்காரம் செய்யக்கூடிய அளவிற்கு அவளுடைய அந்த வடிவம் எப்படி வண்டுகளை கூட ஈர்க்கின்றன அந்த வண்டுகளின் ரீங்காரத்திற்கு தன்னுடைய வீணை இசையை அவள் எப்படி ஒத்துப்போக செய்கிறாள் மிக அமுதமாக தன்னுடைய வார்த்தைகளை பொழிகிறாள் ஜெகஜ்வால்யமாக ஒளிர்கிறாள் வண்டு வந்து அம்பாளை பார்த்து அவளை சுத்தி சுத்தி வர்றதுங்கிறது ஒரு அழகான ஓமை மாத்திரமில்லை அம்பாளை சுற்றக்கூடிய வண்டுகளாக இந்த ஜீவன்கள் இருக்க வேண்டுங்கிறதுக்கான ஒரு மெசேஜ் அந்த சாதாரண வண்டு அதுக்கு இந்த மாதிரி ஆறறிவு கிடையாது அந்த ஆறறிவு இல்லாத வண்டு அம்பாளுடைய அந்த வாசனை கிடைச்ச உடனே அந்த சௌரபியத்தை நாடி போகிறதே அந்த மாதிரி நாங்களும் அம்பாளுடைய அந்த வாசத்தை தேடி போக வேண்டும் அவளை சுத்தி சுத்தி வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவளை சுத்தி சுத்தி வரது மாத்திரமில்லை அவை எப்படிப்பட்டவனா அவளை சுத்தி வரக்கூடிய அந்த வண்டுகளின் ரீங்காரத்தையே தனக்கான எடுத்துக்கொள்ளக்கூடியவள் அப்ப நாம போய் அவகிட்ட விழுந்தா நம்மையே தனக்கான ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவள் ஒண்ணுமில்லாத நம்மை தனக்கான ஆதாரமாக அவள் ஏற்றுக்கொள்வாளுங்கிறத காட்டக்கூடியது இதுவும் கூட ஆச்சாரியர் அம்பாள் எப்படி அவளுடைய வாக்கு எப்படி சரஸ்வதியின் வீணையையே வென்றுவிட்டதுன்னு பாடுவார் சரஸ்வதி வீண வாசித்தார் வீண வாசிக்கிறதே பாடிண்டே வர வாசிச்சார் அவ என்ன இருந்தாலும் சரஸ்வதியா இல்லையா விவிதம் அபதானம் பசுபத்தே பசுபதியின் பெருமைகளை எல்லாம் பாடிக்கொண்டே அந்த பாடல்களை தன்னுடைய வீணையில் விபஞ்சியா காயந்தி விபன்ச்சிங்கிறது அவகிட்ட இருக்கக்கூடிய சரஸ்வதியின் வீணை அந்த வீணையில் வீணை இசைத்து கொண்டே வீணை மீட்டிக்கொண்டே பசுபதியின் பலவிதமான பிரதாபங்களை அவருடைய பெருமைகளை எல்லாம் பாடிக்கொண்டே வாசித்தார் வழக்கம் போல அம்பாள் என்ன பண்ணியிருப்பா சரஸ்வதி அங்கே வாசிக்க வாசிக்க ஆஹா ஆஹா அப்படின்னு தலைய தலையை ஆட்டி ரசித்தார் தலையாட்டி ரசித்ததோடு அம்பாள் நிறுத்தி இருக்கலாம் அந்த வேகத்துல என்ன பண்ணிட்டா சலித்த சிரசாது சொல்லுவார்களா இல்லையா பேஷ் பேஷ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேஷ் அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஒரு வார்த்தை காதல விழுந்த உடனே சரஸ்வதி என்ன பண்ணா நிஜாம் வீணாம் வாணி சோளேன்னு குடுகுடுன்னு வீணைய மடியில வச்சு வாசிச்சு இருந்தவ அந்த வீணைய எடுத்து அப்படி கீழே வச்சா கீழே வச்சது மாத்திரமில்ல அந்த வீணையாட நிறுத்தல அதே ஸ்பீடுல அந்த வீணைக்கு உரை இருக்குமா இல்லையா அந்த உரைய கழிட்டு இப்படி பக்கத்துல வச்சுட்டுதான் வீணைய வாசிக்க ஆரம்பிச்சிருந்தா அந்த உரையை எடுத்து அப்படி வேகமா போட்டு அப்படி பிடிச்சிருந்தாலும் சோளேன்னு சோளினா உரைன்னு அர்த்தம் சோழேன நிச்சுலையத்தி போட்ட அப்படி பிடிச்சாலாம் எதுக்கு பிடிச்சா அம்பாள் பேஸ்ட்டு சொன்னதே இவ்வளவு இனிமையா இருக்கே நான் எப்போ ஏற்பட்ட பைத்தியக்காரி நான் என்னமோ ரொம்ப அழகா வாசிக்கிறேன் அதுக்கு அம்பாள் தலையாட்ரா தலையாட்றான்னு நினச்சி இவ்வளவு நாளை பாடிருந்தேன் வாசிச்சுருந்தேனே அம்பாளுடைய ஒரு வார்த்தை இவ்வளவு இனிமைன்னா நான் வாசிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லைன்னு வீணையை எடுத்து கீழே வச்சுட்டா ஆனால் அந்த வீணை நிறுத்தலை வீணை என்னமோ அவ கீழே வச்சுட்டா வாசிக்கிறத நிறுத்திட்டா மீட்டுறதை நிறுத்திட்டா அந்த வீணை நிறுத்தல அது என்ன இருந்தாலும் தந்தி கருவியா இல்லையா அந்த தந்தியை கொஞ்சம் அப்படி நிமிண்டி விட்டா அது ரொம்ப நாளைக்கு அந்த ரீங்காரம் இருந்துட்டே இருக்குமே அதை எப்படி நிறுத்துறதுன்னு பார்த்தா விடுக ஒரைய போட்டு உரையோட சேர்த்து ஒரு அமுக்க அமுக்கினா அந்த உரைக்குள்ள அந்த சத்தம் எல்லாம் அந்த வீணையின் ஒலியெல்லாம் அமுங்கி போச்சு மகாபராசக்தியாக இருக்கக்கூடியவளின் வீணை நாதம் அவளுடைய அந்த அமுத மொழி எப்படி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும்ங்கிறத அந்த மகனியர்கள் பார்த்து பார்த்து அனுபவிச்சு அனுபவிச்சு சொன்ன வாசிப்புகள் அம்மா உன்னுடைய அந்த வீணை இசை ரீங்காரமாக இருக்கக்கூடிய வண்டுகளின் நாதத்தையே உனக்கு ஆதார ஒலியாக எடுத்து இப்போ அவ வீணை இசைக்கிறது இன்னும் கண்டினியூ இப்போ அம்பாள் இருக்கிற வீணை இது சரஸ்வதியின் வீணை இல்லை